வணக்கம் நேயர்களே நச்சினையின் சரவடி மூலம் தங்களுடன் இணைவது சிங்கப்பூர்ல இருந்து கிருஷ்ணன் மனோகரன் கலியுகத்துல வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போமா நேயர்களே ஒரு வாலிபன் ஒரு நாடகம் பார்க்கறக்காக போறோம் பாயை எடுத்துட்டு நாடகம் அந்த ஊர்ல ஹரிச்சந்திர மயானகண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புராண நாடகம் போட்டிருந்தாங்க அப்பா சொன்னாரு நீங்க போய் அந்த நாடகத்தை பார்த்துட்டு வாடா உனக்கு வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் என்னன்னு கொஞ்சம் புலப்படும் அப்படின்னு அதாவது நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி ஹரிச்சந்திர மயனண்டம் பார்த்துட்டு தான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டதா அவர் சுயசரிதையில் சொல்லியிருக்கார் சத்திய சோதனைங்கிற சுயசரிதையில அது மாதிரி இந்த தகப்பனாரும் மயனிட்ட நீ போய் அந்த நாடகம் ஹரிச்சந்திரம் மயன்தான் பார்த்துட்டு வாடா அப்படின் சொல்லி அனுப்பிவிட்றாரு பையன் ஒரு பாயை எடுத்துட்டு கக்கத்தில் வச்சுட்டு போய் நாடகம் பார்க்க போகிற ஆனால் இப்போ போன நேரம் நாடகம் ஆரம்பிக்கல சரி இன்னும் நாடகம் ஆரம்பிக்க நேரம் இருக்கு அப்படின் சொல்லி கொண்டு போன பாயை விரித்து அதில் படுத்தால் நல்லா தூங்கிட்டேன் ஆனால் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நாடகம் முடிஞ்சு போயிடுச்சு நாடகம் பார்க்க வந்தாங்க எல்லாருமே காலி திரும்ப எப்படி போனாலும் பாயை சுத்தி கக்கத்துல வச்சுட்டு திரும்ப வீடு வந்துட்டான் இதுதான் நேர்களை உலக வாழ்க்கை அதாவது உலக வாழ்க்கையில அனுபவம் பெறாம திரும்ப திரும்ப மறுபிறப்பு எடுப்பவர்கள் இந்த மாதிரி கூத்து கூத்து பாக்க போன நண்பர் கூத்து பாக்குன்னு போயிட்டு அது பாக்காம திரும்ப வந்தாரு அதை சுருட்டி எடுத்துட்டு போனானே அந்த பாய் தான் அவனோட கர்மா அந்த கர்மா அவன் கர்மா அவனை அந்த செயலை செய்ய விடாம போதும் எடுத்துக்கிட்டே இருக்கு இதுதான் கலியுக வாழ்க்கை திரும்ப திரும்ப அந்த கர்மாவின் வினையால் நம்ம மறுபிறப்பு எடுத்து எடுத்து அந்த கர்ம வினையெல்லாம் தீர்ற முடிய நம்ம இந்த பூமியில் ஜனனம் எடுத்துக்கிட்டே இருப்போம் கர்மா வந்து இறைவனின் சட்டம் அது வந்து இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சட்டம் சொல்லி நம்மளை எத்தனை பிறவி எடுக்கிறது எல்லாமே அவர் கையில் இருக்கு அதனால் நம்ம இறைவனை வேண்டுவோம் நம் கர்ம வினையை டித்து அவரது லோகத்தில் நிரந்தர பதவியை தக்க வைத்துக் நேயர்களே அனைவருக்கும் மீண்டும் தித்திக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்பன் கிருஷ்ண மனோகரன் வாழ்த்துக்கள் நேயர்களே வாழ்க வளமுடன்